اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل باا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صدق الله ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹாக்கு சுபஹானுவ தாலாகுவே போற்றி புல்கிறேன் அல்ஹம் இல்லா அல்ஹம் துல்லா அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹமது முஸ்தபா முஹமது முஜித்தபா சல்லவாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் சலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சுகாபாக்கள் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் கிளையார்கள் தாபிகிங்கள் தவறு தாபிகிங்கள் உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் கூறுவான் என்று மீண்டும் நிச்சய்கின்றேன் அல்லாஹுவின் இல்லத்தில் இழக்கிக்காக நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே அன்பு சகோதரர்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன் பரிபாலிப்பவன் பாதுகாப்பவன் ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்வானாகிய அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து வாடுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசூயத்து என்னும் நல்லுதவி கட்டளையே ஞாபகம் செய்து கொள்கிறேன் அதே நிலைமையில் மரணமடைகிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார் மரண வேளையிலும் மரணத்துக்கு பின்பும் குதூகலம் சந்தோஷங்கள் நிறைந்த நிலைமைகளை கண்டுகொள்வார் குதூகலம் நிறைந்த சுவனத்துக்கு தகுதியான ஒரு மனிதராகவும் ஆகிவிடுவார் அல்லாஹக்கு பகான ஹுவத் ஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தக்கிங்கள் கூட்டத்தில் சேர்த்தல்வானா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கனவான்களே அல்லாஹக்கு பகானஹுவ தாலா நம்மவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு செய்தான் வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பத்தை ஏற்பாடு செய்தது போல் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள வாழ்க்கை அது நாம நினைப்பது போல் நடாத்த முடியாது மாறாக அல்லாஹ் எவ்வாறு ஏற்பாடு செய்தானோ அவ்வாறுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில மனிதர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து செல்வந்தர்களாக ஆக்கினான் இன்னும் சிலரை அல்லாஹ் ஏழ்மையோடு வாண இன்னும் சிலருக்கு அல்லாஹ் அறிவையும் ஆற்றலையும் அந்தத்துக்களையும் அல்லாஹ் வழங்குகிறான் இன்னும் ஒரு சாராரை அல்லாஹ் அறிவு ஆற்றல் குறைந்த நிலைமையில் வாழ கண்ணியமானவர்களே இதுவெல்லாம் அவரவர்கள் தேடிக் கொண்ட உடயங்கள் அல்ல மாறாக அல்லாஹுடைய ஏட்பாடு அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் மனிதர்களை சோதிக்கிறோம் எப்படி சோதிக்கிறான் செல்வத்தை ஏற்பாடு செய்து சோதிக்கிறான் அந்த அவனுக்கு ஏற்பாடு செய்து சோதிக்கிறான் வாழ்க்கையில் ஒருவிதமான நெருக்கடி கஷ்டங்களை கொடுத்து அல்லா சோதிக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லது உங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையை நான் ஏற்பாடு செய்தேன் ஐயக்கும் அசன் அமலா உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்கிறதை கவனிப்பதற்காக எங்களோட ஒவ்வொரு நிலனையும் அல்லாஹுடைய சோதனை இரவிலும் சோதிக்கிறான் பகலையிலும் சோதிக்கிறான் தனிமையிலும் சோதிக்கிறான் கூட்டத்திலும் சோதிக்கிறான் கண்ணியமானவர்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு நோயை நொம்பலத்தை கொடுக்கிறான் சோதனைக்காக இந்த நோயில் இவன் பொறுமை பொழுது இவனுடைய அந்தத்துகள் இவனுடைய கண்ணியம் உயர்ந்து போகிறது எப்பொழுது இந்த நோய் இந்த கஷ்டத்தை இவன் ஒரு பாரமாக நினைக்கிறான் வார்த்தைகளை பலரையும் பேசுகிறான் அதெல்லாம் கோபப்படக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அவன் பேசுகிறான் கண்ணியமானவர்களே அந்த சோதனையில் அவன் தோல்வி அடைகிறான் குடும்ப வாழ்க்கையை அல்லா ஏற்படுத்தினான் ஒரு சிலருக்கு நினைத்தது போல் விரும்பினது போல் மனைவியை அல்லா அமைத்து கொடுக்கிறான் அல்லாஹ் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறான் ஒரு சிலருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான் சோதனை இன்னும் ஒரு சிலருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை இல்லாமலாக்கி சோதிக்கிறான் இன்னும் சிலருக்கு குழந்தை பிறந்துவிட்டது சந்தோஷத்தை தாயும் தகப்படும் குடும்பத்தான்கள் பகிர்ந்து பிறந்த குழந்தையில் ஒரு குறைபாட்டி அல்லா வைக்கிறான் அல்லாவுடைய சோதனை கண்ணியமானவர்களே ஒரு சிலருக்கு அல்லாஹ் தாயையும் தகப்படியும் பொறுப்பாக்குகிறான் தாயோ தகப்பனோ ஒரு நோயாளியாக சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்னால தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லா தாது அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும் தாயுக்கும் தகப்பனுக்கும் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் இந்த ஒருவரோ உங்களுக்கு அடைந்து விட்டார்கள் வயோதிபமான தாயும் தகப்பனும் உங்களுடைய பொறுப்புல உங்களுக்கு சுமத்தாட்டப்பட்டிருக்கிறார்கள் அல்ல சொல்லுகிறார் இந்த நேரம் வளா தன்கருகுமா என்ற உப் என்ற வார்த்தையை கூட நீ பாவிக்க வலா தன்ஹருமா இரண்டு பேரையும் ஒருது பொறுப்பை விட்டு ஒதுக்கிவிடவும் வேண்டாம் வகுமா அவர்கள் அந்த வயோதிபத்தில் எவ்வாறுதான் நடந்து கொண்டாலும் அந்த ரெண்டு பேருடன் நீ எவ்வாறு பேச வேண்டும் பேச்சு சங்கையாக கண்ணியமாக தாயையும் தகப்பெனையும் மதித்த நிலைமையில் உன்னுடைய வார்த்தை உபயோகம் அமைய வேண்டும் அல்லா சொல்லுகிறார் கண்ணியமானவர்களே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் சோதனைகள் உலகம் இப்படித்தான் நாங்கள் யாருமே உலகத்தில் வாழோணம் என்கிறதுக்காக ஒண்ணி வந்தவர்கள் அல்ல அப்படி அல்ல நாங்கள் வாழ்ற இடம் அது சொருக்கத்தில் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளும் கண்ணியமானவர்களை நானும் நீங்களும் பாலப்பூடைய இடம் அது சொருக்கம் அதுதான் வாழ்க்கை இன்னா வாழ்க்கை என்பது அது ஆகராவுடைய வாழ்க்கை தான் உலகத்துடைய வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல யாருமே இந்த உலகத்தை வித்தியாசமாக புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தில் நாம் வந்தது வாழ்வதற்காக வேண்டி அல்ல ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி நீ எவ்வளவுக்கும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி உங்களில் யார் நல்லவர்கள் என்கிறதை பார்ப்பதற்காக வேண்டி எங்க வாதோனும் சொருக்கத்தில் இன்பம் குதூகனம் அது தாரு சலாம் நிம்மதியான கண்ணியமான உயர்வான வீடு அது கண்ணியமானவர்களே குர்வான பத்தி சொல்றான் அங்குள்ள வீடு வாசல்கள் மனை மக்கள் சொத்து சுகங்கள் அதுதானே வாழ்க்கை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹை பயந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கமாக அடைத்துக் கொண்டு போகப்படுவார்கள் மனாய் கட்டுமாறுகள் எங்களை கூட்டிக் கொண்டு போவார்கள் கிட்ட வந்தவுடனே அபு பாபு எல்லா வாயல்களும் திறக்கப்படும் எல்லா வாயல்கள் என்னை கண்ணியப்படுத்துவதற்காக எல்லா வாயல்களையும் அல்லா திறக்கிறார் இருக்கிறார்கள் அவர்களோடு மலாய் கத்துமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் சலாமும் அழைக்கும் உங்களுக்கு சலாம் உங்களுக்கு சுபசோகனும் திபுத்தும் உலகத்தில் நீங்க நல்லவர்களாக வாழ்ந்தீங்க புத்தி புத்தும் உங்களோட வாழ்க்கை மனம் உங்களோட வாழ்க்கை நல்லதாகிவிட்டது நீங்க உங்களை சோர்க்கத்துக்கு தயாரித்துக் கொண்டு விட்டீர்கள் பதுகுழுவாக போங்க சோர்க்கத்துக்குள் இன்ஷா அல்லா ஆசை வைங்கோ நானும் நீங்களும் சோர்க்கத்துக்கு உள்ள இந்த கால்களை எடுத்து வைக்கத்தான் போகிறோம் சந்தேகம் இல்லை அல்லாஹுடத்தில் நாம் ஆசை வைப்போம் அந்த பாக்கியத்தை அம்மா நம் அனைவர்களுக்கும் நசிவாக்குவான் கண்ணியமானவர்களே முதலாவது நிறைய இன்பங்கள் சொல்றதுக்கு நேரம் போதார்கள் சொர்க்கத்துக்கு உள்ள போன உடனே என்ன சொல்லுவார்கள் வந்துட்டீங்களா சொர்க்கத்துக்கு உள்ள நீங்கள் நுழைஞ்சிட்டீங்களா வாழ்க்கை இதுக்கு பின்னால் நீங்க மவுத்தாக மாட்டீங்குவேன் என்ற பயம் உங்களுக்கு இல்லை எப்படி சந்தோஷம் மவுத் இல்ல தசி சுகமாகவே வாழுங்கள் பலா தமுதா ஒரு பொழுதும் நீங்கள் நோயாளியாக மாட்டீர்கள் நோய் நொம்பலம் கிடையாது கிடையாது வயோதிபம் இல்லை தன் அமு இன்பங்கள் அதிகரித்துக் கொண்டே போகும் அதில் குறைபாடு உண்டாகவே மாட்டாங்க இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தாலும் சொர்க்கத்துடைய இன்பங்கள் குறைவுண்டாக மாட்டார்கள் அங்குள்ள மாளிகைகள் சொர்க்கத்துக்கு உள்ள போன உடனே முன்னால் ஒரு மாளிகையை பார்க்கிறாரு ஆயிரம் முழம் உயரமாக இருக்கும் லபினத்து மின்சுல்லா லபினத்தும் மின்சா ஒரு கல்லு வெள்ளி அடுத்த கல்லு தங்கம் அதுக்குள் இருக்கிற கட்டில்கள் தங்கக் கட்டில்கள் அழகான மெத்தைகள் கண்ணியமானவர்களே வரவேற்பு நடக்கும் பெண்களுடைய வரவேற்பு இருக்கிற இன்பங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி எங்களை கூட்டிக் கொண்டு போவார் வாழ்க்கை ஹதீசும் இந்த உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கு இன்ஷால்லாம் நானும் நீங்களும் சிரமத்தோடு கஷ்டத்தோடு அல்லாவோட பொருத்தத்தை அடைந்தவர்களாக சொருக்கத்துக்கு நுழைந்து விட்டால் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் முதலாவது ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோம் தெரியுமா எங்க அல்லாவுக்கு எல்லா புகழ் இந்த சொருக்கத்தின் பக்கமாக அம்மா எனக்கு நேரான வழியை காட்டி தந்தான் நல்ல வழியை காட்டேன்மூடைய உதவி நான் ஒரு முஸ்லிமாக பிறந்தேன் இஸ்லாமிய சூழல் என்ற வாழ்க்கையை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன் இன்ஷா அல்லா அந்த ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஒரு முஸ்லிமாக மரணிக்க செய்வானாக கண்ணியமானவர்கள் சொர்க்கத்துக்கு உள்ள போனுடனே இந்த வார்த்தையை தான் சொல்லுவார் என் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஏண்ட அல்லா எனக்கு நேரான வழியை காட்டினானும் அல்லா எனக்கு இந்த நேரான வழியை காட்டாவிட்டால் நானும் சொர்க்கத்துக்கு வந்திருக்க மாட்டேன் கண்ணியமான சகோதரிகளை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கோ திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் உலகம் என்பது வாழக்கூடிய இடம் அல்ல வாழ்க்கையை தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் நாங்கள் எல்லாரும் மின்சாம்லாம் வாழக்கூடிய இடம் அது சொருக்கம் அங்குள்ள இன்பங்கள் அல்லாஹ் குறவானில்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லி கொண்டே கண்ணியமான சகோதரர்களே இந்த உலகத்தை நாங்கள் மனம் போல போக்குல ஆக்கிட்டோம் சொன்ன பிரகாரம் வாழல்ல அல்லா சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளல யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் அல்லாஹ் சொல்லுகிறான் வஹிங்ஸக்கும் நீங்க எல்லாரும் உலகத்தில் மிக மோசமான ஒரு மனிதனை போல ஆகிட்டீங்க எல்லாரும் அல்லாவுக்கும் மாற்றம் செய்து உலகத்தில் ஒருவனை எல்லாருமே ஆகிட்டீங்க அல்லாஹ் சொல்ற ஹசானாவில் எதுவுமே குறைந்து போக மாட்டாது அரசாங்கத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்பட போவதே இல்லை மாறாக நீங்க செய்யக்கூடிய அநீதியும் அநியாயமும் அது உங்களுக்கே தான் யார் நலவு செய்கிறார்களோ அது அவர்களுக்கே தான் யார் மோசமாக நடக்கிறார்களோ அந்த மோசத்துடைய விளைவுகள் அது அவர்களுக்கே தான் எண்ணியமானவர்களே நாம தவறு செய்துட்டோம் பாவம் செய்தோம் அல்லாவுக்கு எந்த குறைய போறதும் இல்லை கூட போறதும் இல்லை எங்களுக்கே தான் சகோதரர்களே உலகம் ஒரு நெருக்கடியானதாக அல்லாவுக்கு மாற்றம் செய்யும் பொழுது இந்த உலகம் ஒரு நெருக்கடியானதாக இருக்கும் காசி பணம் இருக்கையிலும் சொத்து சுகம் பட்டம் பதவி எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு நெருக்கடி கல்வுக்குள் ஏற்படும் ஒரு விதமான இருக்கம் இந்த கல்புக்குள் ஏற்படும் கண்ணியமானவர்களே ஆகிராவில் பெரிய நஷ்டம் பெரிய நஷ்டம் முன்னான சொர்க்கத்துடைய ஆயத்தை சொன்னது போல அல்ல அடுத்தாப்புல நரகத்துக்கு போறவங்களை பத்தியும் அல்ல சொல்லுகிறான் நரகத்துக்கு போறவங்க நரகத்தின் பக்கமாக அழைத்துக் கொண்டு போகப்படுகிறார்கள் நரகத்துக்கு கிட்ட பாவிகள் போனவுடன் நரகத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது அங்குள்ள மாளிக்கலை இருக்கலாம் அங்குள்ள மாளிகளை இருக்கலாம் நரகத்துக்கு பொறுப்பான மாளிகளை அவங்க கேட்கிறாங்க ஏன் அப்பா நரகத்துக்கு வந்தீங்க அளமியக்கும் உங்களில் இருந்து தூதர்கள் உங்களுக்கு வரலையா எத்துலூ அழைக்கும் ஆயாசு ரப்பிக்கும் அல்லாஹுடைய குருவான் மசனங்களை ஓதி காண்பிக்கல்லையா வயுங்க ரூணக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நாளை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லலையா சொன்ன எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள் தான் நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ள தயாராகல்ல நாங்கள் பொய் என்று சொன்னோம் பொய்ப்பித்தோம் அந்த சப்ஜெக்ட் எங்கள சிந்தனைக்கு வரல்ல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல்ல கண்ணியமான சகோதரர்களே அதை தொடர்ந்து பயங்கரம் அல்லா சொல்லுகிறான் யா ஐயுல்லோ ஈமான் கொண்டவர்களே கூ பாதுகாத்துக் கொள்ளும் விலிக்கும் உங்களோட குடும்பத்தார்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் நரகத்துக்கு போய் போய்விடாம பாதுகாத்துக் கொள்ளும் நரகத்துக்கு போகவான் நரகத்துடைய எரிபொருளாக மனிதர்களும் கற்களும் சிலைகளையும் அங்கு சில மலக்குமார்கள் கடினமான கல் நீஞ்சம் உள்ளவர்கள் இறக்க சுபாவம் அற்றவர்கள் அல்லாவுடைய ஓடருக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள் எனவே ஈமான் கொண்டவர்களே நீங்க நரகத்துக்கு போகவான கண்ணியமான சகோதரர்களே இந்த உலகத்துல நாங்கள் எதை செய்யோனும் அல்லாவ நாங்கள் சந்தோஷப்படுத்தோனும் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆகணும் நரகத்துக்கு தகுதியானவர்களாக நாங்கள் ஆகவே கூடாது முயற்சி செய்யணும் உலகத்தை யாரும் வாழ்க்கையாக்க வாங்க கருமத்தை மலாரி கத்துமாறுகள் மூலமாக எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டத்திலும் செய்யக்கூடிய எல்லா கருமங்களும் பதிவாகி கொண்டு எல்லா கருமங்களும் அல்லாட பயம் இந்த கல்வில வரும் மழக்குமார்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறார் இப்ப ஒரு பிரச்சனை வருது அல்ல சோதிக்கிறார் சமீப காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனை அல்ல தவறிலிருந்து நான் நீரோட என்கிறதுக்காக அல்லது இப்படிப்பட்ட தட்டத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க நினைச்சது போல வாழ்றதல்ல எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த இதுல சரி காணுவானா அல்லது என்ன அந்த பிழை காணுவானா இதுதான் எனக்கு இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே கண்ணியமான சகோதரர்களே கனவான்களே இன்றைக்கு ஏண்ட கண்ண எனக்கு மூடிக்கொள்ளலாம் இன்னும் மொத்தரையும் இனையால ஏமாக்கலாம் அல்லாட அந்த பார்வையை விட்டும் எனக்கு ஒதுங்கலாம் எனக்கு ஓரமாக இல்ல ஒதுங்கோரமாக நான் சிம்மு உதாரணத்துக்கு சொல்றேன் பிரச்சனைகள் வார நேரத்தில் பலரும் பல மாதிரி பலரும் பல மாதிரி உதாரணத்துக்கு ஐஷா வந்து எந்தான் அவர்களுக்கு படுகூறு செல்லப்பட்டுச்சு அந்த குருவான்ல தெளிவாக பேசலாம் இந்த நிலைமை அந்த ஒவ்வொரு சாபாக்களையும் சோதிக்கிறான் சோதிக்கிறான் எப்படி எப்படி மக்கள் நடந்து கொள்கிறார்கள் அல்ல சொல்றான் ஒரு கூட்டத்தான் பாதையோரத்தில் பேசுகிறார்கள் இது தலக்கவுன் உங்களோட நாவால நீங்களும் அந்த இடையில அந்த சபையில போய் பேசுறீங்க உங்களோட நாவையும் உங்களோட சப்ஜெக்டையும் அந்த இடத்துல வைக்கிறீங்க அதை பற்றி உங்களுக்கு எந்த அறிவும் இல்லை எந்த விளக்கமும் இல்லை ஐஷா நாகை நாயகியை பற்றி எதுவும் தெரியா அந்த பெண்ணுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியாது நீங்களும் பேசு சுவாஹிக்கும் பேசுறீங்க அப்படியான் இப்படியாம் அங்கேயாம் மிகவில் அந்த சப்தி உங்களுக்கு அறிவில்லை விளக்கம் இல்ல பேசுறீங்க பேசி போட்டு நீங்க எப்படி நினைக்கிறீங்க இவ்வளவு நேரம் நாங்க பேசினோம் ஒரு சப்ஜெக்ட் இசா தொழுகத்திலிருந்து பேசின சப்ஜெக்ட் அந்த பார்வையில பயங்கரமான பயங்கரமானது கண்ணியமான சகோதரர்களே இன்னைக்கு நாங்க பாருங்க இந்த சந்தர்ப்பில பலரும் பல பொய்களை பொய் வதந்திகளை எங்களுக்குள்ள பரம்புகிறார்கள் இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் யாரை யாரையோ குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் உளமாக்களை நல்லோர்களை நாவுக்கு வந்தபடி பேச ஆரம்பித்து விட்டார்கள் அல்லா சொல்றான் பலா தகுதி தலக்கம் மிகவில் எந்த விஷயத்தில் உனக்கு அறிவில் நீ பேசாத நீங்க கேட்கிறதும் பேசுறதும் நீங்க சிந்திக்கிற விஷயங்கள் அல்லா சொல்றான் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் அல்ல உங்ககிட்ட விசாரிப்பான் அல்லாத்த விசாரணை இருக்குது யோசனை பண்ணி பாருங்க சகோதரர்களே கனவான்களே நாங்கள் ஒவ்வொரு எங்களோட வாழ்க்கையை தான் வாழ்க்கை ஏண்ட வாழ்க்கை அல்ல என்ன பார்த்து சந்தோஷப்படுகிறானா இல்லையா நான் எதை பேசுறேன் நான் எதை கேட்கிறேன் என்ற செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒன்மையாமல்ரங்களவுன்ளவு கடுகள நன்மை செஞ்சாலும் அதை கண்டுகொள்வீங்க அது பதிவாக இருக்குது ரத்தின் அட்டமான அளவு சின்ன அளவு பாவீங்க கண்டுகொள் சகோதரர்களே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சிக்கல்கள் வருகிறது முன்பின் ஏற்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் எதை கொண்டு வெற்றி பெறுவது எப்படியான நிலைமையில ஏன் வெற்றியை நான் அடைந்து கொள்ளவேண்டும் கண்ணியமான சகோதரர்களே உதாரணத்துக்கு இந்த சகோதரர்கள் இவர்களுக்கு அநீதி செய்யற விஷயம் அநீதி அநியாயம் செய்யறது அல்ல சொல்றான் அதாவது ஜிம்மிகள் முஸ்லிம் அல்லாதவர்களில் ரெண்டு சார்கள் ஒன்று ஒன்று ஜிம்மிகள் என்று சொல்லுவார்கள் அடுத்தவர்கள் இஸ்லாத்துக்கு நம்பவும் விரோதமகவுலவர்கள் الله சொல்லுகிறான் لا ينحق الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ungala ungala yuttam seiradhikku la ينحق الله عن الذين لم يقاتلوكم في الدين ungalodu yuttam seiya varumilla ungalo kolai seiya varumilla adutathu உங்க இடத்தில் இருந்து விரட்டும் அநியாயம் செய்யல இப்படிப்பட்டவர்களோடு நீங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் செலுத்தோனும் நீதம் செலுத்தக்கூடியவர்களை அல்ல விரும்புவதான் இந்த ஹதீஸ்ல பதிவாக இருக்குது அல்லாஹுக்கும் அவனுடைய இடையே எந்த திரையும் இல்லை இந்த பல கிரந்தங்களிலும் வருகிறது அஹ்மதுடைய ஒரு ரிவாயத்தில் அநியாயம் செய்யப்பட்டவன் ஒரு காவிராக இருந்தாலும் சரியே பயந்து கொள்ளும் யாரையும் எங்களுக்கு அநியாயம் செய்ய முடியாது ஒரு நீதம் இல்லாமல் நடந்து கொள்ள முடியாது அல்ல சொல்லுகிறார் பத்து அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நீதமாக சராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஹலிபாவுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள் இஸ்லாம் அல்லாதவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் அவர்களுக்கு சலுகைகள் கொடுங்கள் அடுத்தவர்களில் இஸ்லாம் அல்லாதவர்களில் வயோதிபர்களுக்கு இறக்கம் காட்டுங்கள் இப்படியான அவர்களுடைய விஷயத்திலும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய மதுவாவை நீங்க பயந்து கொள்ளுங்கள் எண்ணியமானவர்களே இதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நான் அல்லாட தன்னிதான ஏமாற்றி போட்டுப் போகையிலும் ஆனால் அல்லாட பாரதியின் தூரம் இது ஒரு சப்ஜெக்ட் இதே போல நாங்கள் இன்னைக்கு வியாபாரம் செய்கிறோம் குடுக்கல் வாங்கல் செய்கிறோம் யாரையும் ஏமாத்தான் காசி பணத்தை கொள்ளையிலும் ஆனால் அல்லாட அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டே ஆகோம் எ தப்பிக்கொள்ளேதான் கண்ணியமானவர்களை யோசிக்கிறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் வசதியாக இருக்கும் என்று சந்தோஷப்படுறோம் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பொழுது இந்த கேமராட ஏற்பாட்டால தான் இப்படிப்பட்ட கடைக்குள்ள நடந்த கலவை கண்டுபிடிச்சேன் இந்த கேமராவை நாங்கள் புகழ் கண்ணியமானவர்களே முன்னால வீஸ் பயந்து பயந்து படித்து பார்க்கிறான் வெயிலா கை சேதமே மாளிக ஆதார் لا يواظر صغيرتن ولا كبيرتن شنن وشيئم تري وشيئم يذي يومين بيت تلاغا إلا ووجدو معميرو حاغرا أبركال سيدكم تذي كنّال كنّو كولدر آركل مونّال پاكر آركل الله كيكتنا يترو كولدري يا يترو كولدتا وينوم شندهام ورامير فدرقاه ويندي الله شول را اليوم نختيم على أفواهيم انتنا ناوكورب ஒரு இலங்கி ஒரு முத்திரை போட்டு விடுவோம் கைகள் பேசும் இந்த கால்கள் சாட்சியம் சொல்லும் என்ன என்ன சம்பாதித்தார்கள் அனைத்தையும் இந்த கை சொல்லும் இந்த கால் சாட்சியம் சொல்லும் என்ன சொல்றீங்க கண்ணியமானவர்களை புத்திசாலியாக நடந்து கொள் இதனால உண்மையை விளங்குங்கோ தீன விளங்குகோ அல்லாட சன்னிதானத்தை பயப்படுங்கோ அவங்க சன்னிதானத்தை நான் நிற்பாட்டப்படுவேன் என்கிற சிந்தனைய ஒரு கல்வக்கும் தூரமா இருக்கவா இதனால புத்திசாலி உலகத்தில் அல்லாவை பயந்து சுருக்கத்தை தயாரித்துக் கொள்றவங்க புத்திசாலி மனம் போன போக்களை வாழ்ந்து துணியாட ஆகாசங்களுக்கு ஏமாந்து வாழ்க்கையை கழிக்கிறவங்க மிகப்பெரிய மடையன் அல்லாஹி சுபஹஹ் தாலா உண்மையான புத்திசாலிகளாக வாழ்ந்து நல்லோர்களாக அல்லாட பொருத்தத்தை அடைந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு நசிபாக்குவானாக யாரா நம் அனைவர்களையும் பொருந்திக்கொள்வாயாக கபூல் செய்து கொள்வாயாக நம் அனைவர்களையும் பொருந்திக்கொள்வாயாக கபோல் செய்து கொள்வாயாக நம் அனைவர்களையும் பொ கபோர் செய்து கொள்வாயாக பொருத்தையும் அனைத்தையும் பெற்றுக் கொண்ட கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக